வணக்கம் பிப்ரவரி ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து உங்கள் தான் பலமீலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. நாற்பத்தி இந்திய சமூக அறிவியல் மாநாடு நடந்த இடம் புவனேஸ்வர் 2. ICC 2018 பதினெட்டாம் ஆண்டின் சிறந்த கிரிக்கெட் வீராங்கனை விருது பெற்ற இந்தியர் ஸ்மிருதி மந்தனா மூன்று புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைமை தகவல் ஆணையர் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் சுதீர் பார்கவா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று எந்த மாநகராட்சி கியூஆர் முறை பொருத்தப்பட்ட வீடுகள்தோறும் கழிவு சேகரிப்பு கண்காணிப்பு முறையை அமுல்படுத்தியுள்ளது இரண்டு துறைமுக பகுதியின் உள்ளே மிகப்பெரிய கச்சா எண்ணெய் தாங்கியை கையாளக்கூடிய முதலாவது மிகப்பெரிய துறைமுகம் எது மூன்று உலக சுற்றுலா நிறுவன அறிக்கை ரெண்டாயிரத்து யாரால் வெளியிடப்பட்டது நான்கு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் பதக்கப்பட்டியலில் எந்த நாடு முதலிடத்தில் உள்ளது ஐந்து பி ராய் விருது யாரால் நிறுவப்பட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி